வணக்கம் நட்டினையின் தினமும் ஒரு துளிக்காக உங்கள் தோழி மனலக்ஷ்மி இப்போ நாலு பேர்த்துக்கு தேவையான ரசம் வைக்கணும்னாக்க ஒரு சிறிய எலுமிச்சம்பளம் அளவுக்கு ந புளி ஊற வச்சுக்கணும் சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா புளியோட ஃபுல்லு எக்ஸ்ட்ராக்ட்டும் நமக்கு கிடைக்கும் அப்புறம் ரெண்டு தக்காளி வேணும் அதாவது தக்காளி வந்து ஒரு எழுபத்தஞ்சிலருந்து நூறு கிராம் வரைக்கும் தக்காளி வேணும் அதுக்கு பூண்டு பல் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு வேணும் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒன்றே கால் டீஸ்பூன் சீரகம் அதாவது ரசத்துக்கு அரைக்கும் போது எப்போதுமே மிளகா விட சீரகம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா அது ஒரு மனம் கொடுக்கும் அப்புறம் வந்து பச்சை மிளகா வந்து ஒரு மூணு நம்பர் மூணுன்னா ஒரு நிதானமான அளவு ரொம்ப நீளமானது இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நிதானமான அளவு ஒரு மூணு நம்பர் இப்போது நம்ம வந்து இதுதான் தேவையான மஞ்சத்தூள் உப்பு கருவேப்பில்லை கொத்தமல்லி இதுதான் நமக்கு தேவையான சரிங்களா இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் புளியை கரைச்சி தனியாக வச்சுருங்க தக்காளியை பொடிப்பொடியாக கட் பண்ணி தனியாக வச்சுருங்க பூண்டு உரித்து தனியாக வச்சுருங்க மல்லிக் கருவேப்பிலெல்லாம் சுத்தம் செஞ்சு வச்சுருங்க பச்சை மிளகா மிளகு சீரகம் பூண்டு இதை மட்டும் மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் குற குறப்பாக அரைச்சிக்கோங்க அரைச்ச விழுது வந்து தனியாக வச்சுக்கோங்க அந்த மிக்ஸி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து அதையும் அந்த விழுதுலேயே சேர்த்து வச்சுக்கோங்க வானலியில் வந்து நெய் ஒரு ஸ்பூன் ஊட்டுக்கோங்க அதாவது நம்ம சாதாரணமாக வந்து எண்ணெயில் தாளிப்போம் இந்த ரசம் வந்து கொஞ்சம் நெய்யில் தாளிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு அதில் வந்து கடுகு ஒரு தேவையான அளவு கடுகு போட்டுருங்க கடுகு போட்டு ரெண்டு சிறிய கட்டி பெருங்காயம் போடுங்க அதாவது கட்டி பெருங்காயம் தான் நல்லது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் பவுடர் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் நல்லதுன்ட்டு சின்ன கட்டி அதாவது கல்கண்டு சைஸ்னு வச்சுக்கோங்களேன் சின்ன கல்கண்டு சைஸு ரெண்டு கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் அது நல்லா வெடிச்சது தானே கருவேப்பில் சேர்த்துட்டு தக்காளியை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தக்காளியை நல்லா மசிச்சு வதக்கிக்கோங்க அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிரும் இந்த உப்பு போட்ட உடனே எப்போவுமே எந்த சமையலாக இருந்தாலும் தக்காளி சேர்க்கும்போது கூடவே உப்பையும் சேர்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க தக்காளி நல்லா கரைஞ்சி கொடுத்துருவோம் உங்களுக்கு கரைஞ்சதுக்கப்புறமா கரைச்சி வச்சிருக்கிற புளியை ஊற்றிடுங்க புளியை ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கலந்து வச்சுருங்க கொத்தமல்லி தலையை அதில் கட் பண்ணி போட்டுருங்க கொத்தமல்லி தலையை கட் பண்ணி போடுறதை விட கையால் பிச்சு போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி தந்தையே கையால் பிச்சு போட்டுருக்கோம் பிச்சு போட்டுட்டு இது நல்லா கொதிக்கும் கொதிக்கும் போது புளி வாசனை ஃபுல்லாக வெளியே போயிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்களேன் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு உங்களுக்கு தேவையான தண்ணியை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்குது பாருங்கள் இந்த விழுதை சேர்க்கறது தான் ரொம்ப கவனமாக சேர்க்கணும் நம்ம புளி வாசனை போனதுக்கப்புறம் விழுதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கூட வேணும் அதாவது வந்து அந்த ரசம் வந்து பொங்கி வரும் சுற்றி பொங்கி வரும் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு பால் பொங்குற மாதிரி பொங்கி வரும் இந்த பொங்குற சமயத்தில் ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம இதில் பூண்டு சேர்த்துருக்கோம் இப்போ நீங்கள் கேட்டது வந்து பூண்டு ரசத்தில் வந்து பூண்டு வாசனையும் வரமாட்டேன் எவ்வளோதான் நாங்கள் பண்ணாலும் அது மாற்று சுவை கொடுக்குது அப்படின்னு சொல்றீங்க அந்த பூண்டு வந்து ஓவராக வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஏற்கனவே வந்து பொடியாக வந்து குறை குறைப்பா போடுறோம் அது ஓவராக வெந்துருச்சுனாவே பூண்டு வாசனை போயிடும் அந்த பூண்டு வந்து ரொம்ப வேகக்கூடாது ஆனால் வெந்திருக்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணால் நுறச்சி வரும்போது டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பா மாற்றி ஊற்றிட்டு தட்டுப்போட்டு மூடிடுங்க இந்த பூண்டு ரசம் மூணு நாள் ஆனாலும் அந்த பூண்டு ரசம் அதிலேருந்து போகவே போகாது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நன்றி